அனைவருக்கும் வணக்கம் நற்றிணையின் சிந்தனை தொண்டிய நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலிலிருந்து இசைமானவேல் இந்த சிந்தனை தலைப்பு வெற்றியின் ரகசியம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் உலகின் மிக பழமையான அறிவியல் நிறுவனமான த ராயல் சொசைட்டியின் கோப்ளை பதக்கத்தை அமெரிக்க விஞ்ஞானியான பேராசிரியர் ஜான் பி குட்டியானாப் அவருடைய தொன்னூற்றி ஏழாவது வயதில் பெற்றுள்ளார் நம்ப முடிகிறதா இந்த பதக்கத்தை பெறுவதன் மூலம் அவர் உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகளான பெஞ்சமின் பிராங்க்லின் சார்லஸ் டார்வின் லூயி பாஸ்டர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் போன்றோர் வரிசையில் இணைகிறார் என அறிவியல் உலகம் அவரை பாராட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தனது அறுபதாவது வயதில் தான் கண்டுபிடித்த லித்தியம் அயன் மின்கலத்தை அப்போதைய வெற்றியாக அவர் கருதி இருந்தாலும் அதிலுள்ள தன்மைகளை மேலும் செறிவாக்கவும் அதன் பயன்பாட்டை நிறைவாக்கவும் தொடர்ந்து ஆராய்ச்சி முறைகளில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார் ஏறத்தள முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமது முந்தைய கண்டுபிடிப்பை தானே வெற்றி கொண்டு நிறைவு செய்திருக்கிறார் ஆம் தற்போது தனது கண்டுபிடிப்பையே தோற்கடித்து அந்த தோல்வியிலிருந்தே புதிய வெற்றியின் சிகரத்தை உருவாக்கியிருக்கிறார் பேராசிரியர் ஜான் குட் எனாப் அன்றே கண்டுபிடிப்பு வெற்றியும் அல்ல தோல்வியும் நம்பிக்கையின் ஒரு படிநிலை வெற்றியா தோல்வியா என்கிற கேள்வியை காட்டிலும் எவ்வளவு கனமான தோல்வி எவ்வளவு இழப்புகளான வெற்றி என்பதுதான் மிகவும் முக்கியமான பரிமாணமாக நம் முன்னால் நிற்கிறது சிந்திப்போம் நம்பிக்கையுடன் வெற்றியின் இரகசியத்தை நம் வாழ்வில் செயல்படுத்துவோம் நன்றி